அப்துல்லாஹிபின் கயிற்றால் கட்டி வைக்கப்பட்டுள்ள வைத்துக் கொள்ளலாம் அதை அவிழ்த்து விட்டுவிட்டால் அது அவரை விட்டு போய்விடும் என்று நபிசல்லு அலேம் அவர்கள் கூறினார்கள் இதற்கு விளக்கமாக குரானை அடிக்கடி ஓதி வருவதன் மூலம் அதன் மனப்பாடத்தை பாதுகாக்க வேண்டும் இல்லையெனில் அது அவரது உள்ளத்தை விட்டு போய்விடும் குரானை மனநம் செய்து பிறகு அதனை மறந்துவிட்ட குற்றத்திற்கு அவர் ஆளாக வேண்டி வரும் என்று அடை குறிப்பிடப்பட்டிருக்கிறது